மார்க்சின் இறுதி ஆண்டுகள் மார்க்ஸுக்கு நல்ல ஆறுதலளித்து வந்த கார்ல்ஸ் பாத் வெந்நீர் ஊற்று சிகிச்சையை ஜெர்மானிய சோசியலிச தொழிலாளர் இயக்கத்திற்கு எதிராக பிஸ்மாக் கொண்டு வந்த சட்டங்கள் தடுத்தன ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டிலிருந்தே அவரது உடல் துன்பம் அதிகமாகி அவரது பணியையும் பெருமளவிற்கு பாதித்தது ஆனால் நோய்க்கும் வழிக்கும் விட்டு மனிதரல்ல அவர் அந்த வகையில் அவர் இறுதிவரை தன் உடலோடு போராடி கொண்டே இருந்தார் உடல்நிலையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்ட உடனேயே அவர் மீண்டும் தன் வேலையைத் தொடர்ந்தார் தனது வலிமை அனைத்தையும் திரட்டிக்கொண்டு மூலதனத்தின் இரண்டாவது தொகுதியை பதிப்புக்கு அனுப்பத் தயார்படுத்திக் கொண்டார் எனினும் தாங்க முடியாத தலைவலி சித்திரவதை செய்த இருமல் நரம்பு தளர்ச்சி உடல் பலவீனம் ஆகியவற்றின் தொடர் தாக்குதல்கள் அவரது முயற்சிகளை மீண்டும் மீண்டும் தகர்த்து வந்தன இவை சத்தமில்லாத எனினும் வீரமிக்க போராட்டம் நிறைந்த ஆண்டுகளாகவே இருந்தன பின்னர் ஒருமுறை ஏங்கெல்ஸ் குறிப்பிட்டது போல அந்த காலத்தில் மார்க்சின் தயாரிப்பு குறிப்புகள் சோர்வடையச் செய்த உடல் துயரத்துக்கு எதிரான அவரது கடும் போராட்டத்திற்கான சான்றுகளாகவே இருந்தன தனது இரும்பு உறுதியை தாண்டி மார்க்ஸால் மூலதனத்தின் இரண்டாவது மூன்றாவது புத்தகங்களை பதிப்பிப்பதற்கான தயாரிப்புகளை செய்ய முடியவில்லை ஜென்னியின் கடைசி வருடம் தனது மனைவி எதிர்நோக்கிய நோயினால் ஏற்பட்ட துன்பம் அவருடைய துன்பத்தை விட மார்க்சை மிகவும் சித்திரவதை செய்தது நீண்ட காலமாகவே இறுதிப்படுத்த முடியாதிருந்த நோய் பின்னர் குணப்படுத்த இயலாத குடல் புற்றாக இருக்கலாம் என்று கண்டறியப்பட்டது ஜென்னி தனது கடுமையான வழியை ஆச்சரியமூட்டும் பொறுமையுடன் எதிர்கொண்டார் எனினும் அவர் தனது உற்சாகத்தை மட்டும் விடவே இல்லை வழியால் அவதியுற்றாலும் கூட துணிச்சலை விடாத அவர் அச்சமயத்தில் ஒரு மருத்துவருக்கு எழுதியிருந்தார் நான் கையில் கிடைக்கும் ஒவ்வொரு சுள்ளியையும் பற்றி கொள்கிறேன் என் அருமை மருத்துவரே நான் இன்னும் அதிக காலம் வாழ விரும்புகிறேன் இது குறிப்பிடத்தக்க ஒன்றுதான் ஒருவரின் கதை முடிவுக்கு வரும் நேரம் நெருங்கி வர வர அவர் கண்ணீரின் பூவுலக மதிப்புக்காக மேலும் மேலும் இயங்குகிறார் ஜென்னி மார்க்ஸ் தனது வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளில் பல்வேறு நாடுகளில் செயல்பட்டு வந்த தொழிலாளர் இயக்கங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் ஆர்வத்துடன் கவனித்து வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதின் தமது வீட்டுக்கு வந்த ஆகஸ்ட் பேபலை வரவேற்பதில் அவரும் மார்க்ஸும் மிகவும் மகிழ்ச்சியுற்றனர் லண்டனில் இருந்த இரண்டு வயதான மனிதர்களிடம் ஜெர்மன் கட்சியின் உள்நிலைமை பொதுமக்களின் எண்ணப்போக்குகள் ஆகியவை குறித்து தகவல் தெரிவிக்கவே பேபல் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார் மார்க்ஸ் தம்பதிகளிடம் அவர் கட்சியின் உத்திகள் பற்றி விவாதித்ததுடன் சோசியலிஸ்டெர்மார்க் இதழுக்கு எழுதுவதற்கான ஒப்பந்தம் ஒன்றையும் அவர் அப்போது போட்டார் மார்க்ஸ் அவரது மனைவி ஜென்னி ஏங்கல்ஸ் ஆகிய மூவரும் நீண்டகாலமாக கடிதங்கள் மூலமாகவே தாங்கள் அறிந்திருந்த மக்களுடன் மிக நெருக்கமாக இருந்த ஜெர்மனி தொழிலாளர் வர்க்கத்தின் இந்த ஊக்கம் நிரம்பிய அறிவார்ந்த தலைவர் மீது மிகுந்த தாக்கம் கொண்டனர் மார்க்ஸ் உடனடியாக அவரை மிகவும் சகோதர பாசத்துடன் து என்று விழித்தார் து என்றால் அதிகாரபூர்வமற்ற முறையில் அழைப்பது அல்லது ஒருமையில் அழைப்பது என்றும் கொள்ளலாம் மார்க்ஸின் வீட்டுக்கு தான் சென்றது குறித்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பேசும்போது கூட பேபல் அதனை மிகுந்த நிகழ்ச்சியுடன் இவ்வாறு குறிப்பிட்டார் நாங்கள் லண்டனில் கழித்த அந்த ஒரே ஞாயிற்றுக்கிழமையன்று எல்லோரும் மார்க்சின் மேசைக்கு அழைக்கப்பட்டோம் நான் ஏற்கனவே திருமதி ஜென்னி மார்க்ஸுடன் அறிமுகமாகிவிட்டேன் அவர் எனது பெருமதிப்பை உடனடியாக பெற்றுவிட்ட தனித்துவம் மிக்க ஒரு பெண்மணி தனது விருந்தினர்களை எப்படியும் உற்சாகமாகவும் அன்புடனும் உபசரிப்பது என்பதை அவர் நன்கு அறிந்தவர் அந்த ஞாயிறன்று தனது குழந்தைகளுடன் அங்கு வந்திருந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த லாங்கெட்டை மனம் கொண்டிருந்த ஜென்னியின் மூத்த மகளையும் சந்தித்தேன் அந்த காலத்தில் மனித எதிரி என எங்கும் கண்டனம் செய்யப்பட்டு வந்த மார்க்ஸ் தனது பேர அவ்வளவு மென்மையாகவும் அன்புடனும் விளையாடிக் கொண்டிருந்தார் அந்த குழந்தைகள் தமது தாத்தாவை எவ்வளவு நேசித்தனர் என்பதை கண்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் மூத்த மகள் ஜென்னியை தவிர அவரது இரண்டு இளைய பெண்களான டுஸ்ஸி என்று அழைக்கப்பட்ட எளியனார் ஃபால் மனைவியான லாரா ஆகியோரும் அங்கு இருந்தனர் கருத்த விழிகளை கொண்டிருந்த டுஸ்ஸி தனது தந்தையைப் போலவும் கருவிழிகளுடனும் சற்றே பொன்னிற கூந்தலுடனும் இருந்த லாரா தனது தாயைப் போலவும் விளங்கினர் இருவருமே அழகாகவும் உற்சாகம் நிரம்பியவர்களாகவும் இருந்தனர் அடுத்த நாள் பேபல் விடைபெற வந்தபோது மார்க்ஸின் மனைவி மீண்டும் வழியில் துடித்தபடி படுக்கையில் இருந்தார் அவை கொடுமையான மாதங்களாகவே அவருக்கு இருந்தன மார்க்ஸ் தனது மனைவியை விட்டு விலகாமல் அருகிலேயே இருந்தார் அவருக்கு மகிழ்ச்சியூட்டும் நோக்கத்துடன் மூத்த பெண்ணையும் அவரது குழந்தைகளையும் பார்ப்பதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஜூலை ஆகஸ்டில் பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல ஒரு பயணத்தையும் ஏற்பாடு செய்தார் மீண்டும் அவர்கள் லண்டனுக்கு திரும்பிய ஜென்னி மிகவும் கலைத்து போயிருந்தார் மார்க்ஸுக்கு நிகழ்ந்த மிக கசப்பான அடி மனைவியின் உடல்நிலை குறித்த பதற்றத்தாலும் தூக்கமின்மையாலும் முற்றிலும் சோர்ந்து போன மார்க்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று காலத்தில் கடும் நிமோனியாவால் தாக்கப்பட்டார் எலியானோர் லெக்சன்டெமுக் ஆகியோரின் தன்னலமற்ற பணிவிடையின் காரணமாகவே அவர் மீண்டார் ஜென்னியும் மாக்ஸும் சேர்ந்து வாழ்ந்த கடைசி நாட்களை பற்றி எழுதிய எலியானோர் என் அண்ணையின் அறைக்குச் செல்ல போதிய பலத்தை அவர் பெற்ற காலை நேரத்தை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார் அந்த நேரத்தில் அவர்கள் மீண்டும் இளைஞர்களாக ஆனார்கள் புதியதொரு வாழ்க்கையை தொடங்கப்போக்கும் தம்பதியாக அவள் அன்பான ஓர் இளம் பெண்ணாகவும் அவர் காதல் வயப்பட்ட ஓர் இளைஞனாகவும் அப்போது தோன்றினர் நோயால் தகர்ந்து போன ஒரு முதியவராகவோ மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கும் ஒரு முதிய பெண்மணியாகவும் நிரந்தரமாக ஒருவருக்கொருவர் விடைபெறப் போகிறவர்களாக அவர்கள் இருவரும் அப்போது இல்லை ஜென்னி அனுபவிப்பதற்கு இன்னும் சில மகிழ்ச்சியான தருணங்கள் மீதமிருந்தன மூலதனத்தின் மூன்றாவது பதிப்பு தேவைப்படுவதாக ஜெர்மனியிலிருந்து ஒரு செய்தி வந்தது இங்கிலாந்திலிருந்து முதன்முறையாக மார்க்ஸை குறிப்பிடத்தக்க ஒரு விஞ்ஞானி எனவும் சோசியலிச சிந்தனையாளர் பாராட்டி ஒரு முன்னணி பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளிவந்தது அக்டோபர் இறுதியில் வென்றெடுத்த ஒரு தேர்தல் வெற்றியின் மூலமாக நெருக்கடி நிலை சட்டங்களை தாண்டி தான் போராடுவதையும் மார்க்சின் படிப்பினைகளால் அதிகமான அளவில் தாக்கம் பெற்று வருவதையும் ஜெர்மானிய தொழிலாளர் இயக்கம் வெளிப்படுத்தி கொண்டிருந்தது எங்கெல்ஸின் பாராட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்னு டிசம்பர் இரண்டு அன்று ஜென்னி காலமானார் மார்க்ஸ் தாங்க வேண்டியிருந்த மிக கசப்பான தாக்குதல் தனது அன்பிற்குரிய மனைவியின் இலைப்பாரும் இடத்திற்கு கூட அவரால் உடனே செல்ல முடியவில்லை அவரது பலவீனமான உடல்நிலை காரணமாக ஹைகேட் கல்லறைக்கு செல்லும் ஜென்னியின் இறுதி யாத்திரையில் பங்கேற்க மருத்துவர்கள் மாக்ஸை அனுமதிக்கவில்லை கல்லறையில் ஜென்னியின் இறுதி நிகழ்ச்சியில் அஞ்சலி உரை நிகழ்த்திய ஏங்கல்ஸ் கணவர் மீதும் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் மீதும் ஜென்னி வைத்திருந்த பாசம் குறித்தும் சர்வதேச தொழிலாளி வர்க்கத்தின் போராட்டத்தின் மீதான அவரது விசுவாசம் குறித்தும் சுட்டிக்காட்டினார் பின்வரும் வார்த்தைகளுடன் அவர் தனது உரையை நிறைவு செய்தார் இவ்வளவு கூர்மையான விமர்சன புரிதலுள்ள ஒரு பெண்மணி இவ்வளவு பாசமும் ஊக்கமும் உடையவர் இவ்வளவு பெரும் அர்ப்பணிப்பு திறன் கொண்ட ஒருவர் புரட்சிகர இயக்கத்துக்கு செய்த பங்களிப்புகள் குறித்து ஒருபோதும் வெளி பார்வைக்கு தென்பட்டதில்லை எந்த பத்திரிகையும் அதை வெளிப்படுத்தவும் இல்லை அவருடன் வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமே அவர் செய்தது தெரியும் அவரது தனிப்பட்ட குணநலன்கள் குறித்து நான் பேச வேண்டியதில்லை அவரது நண்பர்களுக்கு அவற்றை குறித்து தெரியும் அவர்கள் அதை ஒருபோதும் மறக்க மற்றவர்களை மகிழ்ச்சி ஒரு பெண் தனது சொந்த மகிழ்ச்சியை கண்டிருப்பார் என்றால் அது இந்த பெண்தான் தனது மனைவியின் மரணத்திலிருந்து கார்ல் மார்க்ஸால் விடுபடவே முடியவில்லை மார்க்ஸும் இறந்துவிட்டார் என்று ஜென்னி இறந்த அந்த நாளில் எங்கில்ஸ் உண்மையாகவே குறிப்பிட்டார் எனினும் வாழ என்ற உறுதி அவருக்குள் மீண்டும் எழுந்தது அவரை செயலின்மைக்கு தள்ளிய அந்த துன்பமிக்க நோயை வெல்ல அவர் உறுதியோடு இருந்தார் நான் மீண்டு எழுவதற்கு சிறிது காலத்தை இழக்க வேண்டியுள்ளது என்பது துரதிர்ஷ்டம்தான் என்று அமெரிக்காவிலிருந்த நண்பர் சோர்கேவுக்கு அவர் கடிதம் எழுதினார் அல்ஜீரிய பயணம் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நல்ல பருவநிலை நிலவிய இடங்களில் அடுத்த சில மாதங்களை கழித்து தன்னை மீட்டு கொள்ள அவர் முயன்றார் ஒயிட் தீவின் பெட்னோருக்கு முதலில் அவர் சென்றார் ஆயிரத்தி வசந்த காலத்தில் அவர் அல்ஜியர்ஸுக்கு சென்றார் ஆனால் ஜென்னி இல்லாத மனவழி அவரை எங்கும் பின்தொடர்ந்தது அத்தருணத்தில் அவர் எங்கிள்ஸுக்கு எழுதினார் நடைமுறையில் சோக உணர்வுக்கு எதிராக மிகச்சில மனிதர்களே இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் எனினும் எனது சிந்தனைகளின் பெரும்பகுதி என் மனைவியின் நினைவுகளாலேயே நிரம்பியுள்ளது என்பதை நான் ஏற்கவில்லை எனில் அது பொய்யாகவே இருக்கும் அவள் எனது வாழ்வின் மிகச்சிறந்த ஒரு பகுதி எனினும் மிகவும் நோயுற்றிருந்தபோதும் இந்த வாரங்களில் கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் எதையாவது புதிதாக கற்றுக்கொள்வதற்கு அவர் பயன்படுத்தி இருந்தார் அல்ஜியர்ஸில் தனது மருமகனின் நண்பனான லாங்கெட்டை அவர் சந்தித்தார் லாங்கெட் அரபு மக்கள் அவதிப்பட்ட காலனிய ஒடுக்குமுறையின் நாகரிகமான கொடூரமான வடிவங்களை பற்றிய பல முக்கியமான விவரங்களை மார்க்ஸுக்கு எடுத்துரைத்தார் அதே போன்ற கவனத்துடன் அவர் ஐரோப்பிய தொழிலாளர்கள் பற்றிய செய்திகளை தெரிந்து கொண்டு கடிதங்கள் வாயிலாக எங்கள் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வந்தார் அல்ஜீரிய பயணம் அவரது உடல்நிலையில் எந்தவித முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை தெற்கு பிரான்சில் தங்கியதும் எந்தவித முன்னேற்றத்தையும் தரவில்லை பின்னர் தனது மூத்த மகள் ஜென்னியை பாரிஸின் அருகில் பார்க்க சென்றதும் பின் கோடையில் சுவிட்சர்லாந்துக்கு சென்றதும் தான் அவருக்கு சற்று மெளிதான ஆறுதலை வழங்கியது இதற்கிடையில் பேவலின் மரணம் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளித்தது அவர் ஏங்கிள்ஸுக்கு எழுதினார் இது நமது கட்சிக்கு மிகவும் துரதிர்ஷ்டவசமானது ஜெர்மானிய தொழிலாளி வர்க்கத்தில் தனித்துவமிக்க தலைவர் அவர் அதிர்ஷ்டவசமாக விரைவில் அந்த செய்தி பொய் என்று தெரிய வந்தது மூத்த மகளின் மரணம் அக்டோபரில் மார்க்ஸ் சற்று வலுவான உடல்நிலையுடன் இங்கிலாந்துக்கு திரும்பினார் அவர் மூலதனம் நூலின் இதர தொகுதிகளுக்கான தனது பணியை மீண்டும் துவக்கவும் கட்சி பத்திரிக்கையான த சோசியல் டெமோக்ரேட்டுக்கு கட்டுரைகள் எழுதவும் ஏற்கனவே சிந்தித்துக் கொண்டிருந்தார் எனினும் அவரது உடல்நிலையில் ஏற்பட்ட முன்னேற்றம் தற்காலிகமானதாகவே இருந்தது நவம்பர் மாதத்தில் லண்டனின் பணியிலிருந்து தப்பிக்க அவர் வென்ட்னாருக்கு சென்றார் ஆனால் அங்கும் கூட பணிக்காலத்தின் குளிரும் ஈரமும் அவரது உடல்நிலைக்கும் மேலும் துன்பத்தை ஏற்படுத்தின அது இன்னும் மோசமாகும் வகையில் அவரது மூத்த மகள் ஜன்னியின் மரண செய்தி வந்து சேர்ந்தது இந்த சோக செய்தியை அவரிடம் கொண்டு வந்த எளியனார் எழுதினார் வாழ்வில் எனக்கு பல மோசமான தருணங்கள் இருந்துள்ளன ஆனால் அவை எதுவும் இவ்வளவு சோகமானதாக இல்லை தன் தந்தைக்கு ஜென்னியின் மரணம் எத்தகைய துயரத்தை ஏற்படுத்தும் என்பதும் அவருக்கு தெரியும் என் தந்தைக்கு நான் மரண தண்டனையை விதித்து விட்டதாகவே எனக்கு தோன்றியது மிக நீண்ட அச்சத்திற்குரிய இந்த பயணத்தில் இந்த செய்தியை நான் தந்தையிடம் எப்படி சொல்வது என்றுதான் மூளையை கசக்கிக் கொண்டிருந்தேன் ஆனால் இந்த துயர செய்தியை அவரிடம் சொல்ல வேண்டிய தேவையே இருந்திருக்கவில்லை என் முகமே என்னை காட்டி கொடுத்து விட்டது மூர் உடனடியாக கூறினார் எனதருமை ஜென்னிசன் இறந்துவிட்டால் அதன் பிறகு உடனடியாக பாரிஸுக்கு சென்று ஜென்னியின் குழந்தைகளுக்கு உதவுமாறு எனக்கு அவர் உத்தரவிட்டார் தூக்கத்தில் மரணம் மறுநாள் மார்க்ஸ் லண்டன் திரும்பினார் தொண்டைக்குழாயில் ஏற்பட்டிருந்த அலர்ஜியுடன் சேர்ந்து இன்னொன்றும் அவரை மீண்டும் படுக்கையில் தள்ளியது பல வாரங்களுக்கு அவரால் நீராக்காரம் மட்டுமே எடுத்து முடிந்தது பிப்ரவரியில் அவருக்கு நுரையீரலில் கட்டி உருவானது மார்ச்சில் அவர் மீண்டு வருவார் என்ற நம்பிக்கை அதிகரித்தது லென்சென்னின் கனிவான கவனிப்பில் அவரது முக்கிய நோய்கள் கிட்டத்தட்ட சரியாகின ஆனால் மார்க்ஸின் தோற்றம் ஏமாற்றமளிப்பதாக இருந்தது அந்த காலத்தில் தினமும் வீட்டுக்குச் சென்று அவரை பார்க்கும் ஏங்கல்ஸ் மார்ச் பதினாலு அன்று மதிய நேரம் அங்கு வந்து சேர்ந்தார் லென்சென் அவரை பார்த்து மார்க்ஸ் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக கூறினார் நாங்கள் அறைக்கு சென்றபோது அவர் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தார் ஆனால் ஒருபோதும் இனி எழமாட்டார் என்றும் தெரிந்தது அவரது நாடி துடிப்பும் மூச்சும் நின்று போயிருந்தன அந்த இரண்டே நிமிடத்தில் அமைதியாக வழியின்றி அவர் உயிரை நீத்திருந்தார் என்று அவர் மார்க்சின் நண்பர் ஷோர்கேவுக்கு பின்னர் எழுதினார் ஏங்கல்ஸ் மேலும் எழுதினார் மனித இனத்தில் ஒரு தலை குறைந்துவிட்டது இந்த தலை நம் காலத்தில் மிகவும் பெரிய தலை தொழிலாளர்களின் இயக்கம் தொடர்கிறது ஆனால் பிரெஞ்சுக்காரர்களும் ரஷ்யர்களும் அமெரிக்கர்களும் ஜெர்மானியர்களும் தீர்க்கத்தரமான தருணங்களில் ஆலோசனை வேண்டி திரும்ப மறுக்க முடியாத தெளிவான ஆலோசனையை கொடுத்து வந்த அந்த மைய புள்ளி இப்போது மறைந்துவிட்டது முழு நிறைவான அறிவு பெற்ற ஒரு மேதையால் தான் அத்தகைய அறிவுரைகளை கொடுக்க முடியும் எங்கள் சுடன் சேர்ந்து உலகின் அனைத்து நாட்டு தொழிலாளர்களும் அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு மார்ச் பதினேழு அன்று தன் மனைவியின் உடலுக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டார் உலக தொழிலாளர் இயக்கம் தனது மாபெரும் தலைவருக்கு விடை கொடுத்தது வில்லியம் லீப் நெஹ் தொழிலாளி வர்க்கத்தின் சார்பில் மார்க்சின் கல்லறையில் உறுதியேற்றார் இத்தருணத்தில் நாம் சோகத்தில் ஆழ்வதற்கு பதிலாக மறைந்த தலைவரின் உணர்வின்படி செயல்படுவோம் அவர் நமக்கு கற்பித்ததையும் ஆசைப்பட்டதையும் கூடிய விரைவில் நிதர்சனமாக்க அனைத்து வலுவுடனும் நாம் போராடுவோம் இந்த வழியில் அவரது நினைவை போற்றுவோம் மிகுந்த அன்பிற்குரிய நண்பரே நீங்கள் எங்களுக்கு காட்டிய பாதையில் இறுதி வரையில் நடைபோடுவோம் உங்கள் கல்லறியில் அதை உறுதிமொழியாக அளிக்கிறோம்